முன்னூற்றி ஏழு அபோஹுரேரார் அதிகல்லாகும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஒரு பக்கத்து வீட்டார் தன் வீட்டு சுவரில் குச்சியை நட்டு வைக்க மற்றொரு பக்கத்து வீட்டார் அதை தடுத்திட வேண்டாம் என்று நபி சொல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஆனால் இந்த நபி மொழியை உங்களை நான் பார்க்கிறேன் அல்லாஹுவின் மீது சத்தியமாக உங்களுக்கிடையே இதை நான் கூறிக்கொண்டேதான் இருப்பேன் புகாரி இரண்டு நான்கு ஆறு மூன்று முஸ்லிம் ஒன்று ஆறு